आत्मनो विक्रियानास्ति ஆமோ விக்கியாஸ் பவி ஜீவம் ஜா்வ ஆமோ விக்கிரி நாஸ்துர் ஜாத்விம்தே மு என்ன சொல்கிறார் இந்த சர்வமலம்னு இருக்குது சர்வமகம் அப்படின்னு இருக்குது நான் அர்த்தம் விளக்கம் சொல்கிறேன் ஆத்மனகா விக்ரியா நாஸ்தி ஆத்மாவுக்கு செயல் என்பது கிடையவே கிடையாது ஆத்மா யாதொரு செயலையும் செய்வதில்லை ஆத்மா அறிபவன் என்கின்ற தன்மையும் ஆத்மாவுக்கு கிடையாது புத்தேர் நாத்வி புத்தேகே ஜ ந ஜாத்து ஜாத்னா ஒரு நஜாத்துன்னா ஒரு பொழுதும்னு அர்த்தம் ஒரு பொழுதும் புத்தேகே நாஸ்தி புத்திக்கு தானாக அறிவு கிடையாது புத்திக்கு தானாக அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு செயல் கிடையாது அப்போ அறிவு யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஜீவகா ஜீவகானா நிழல் உணர்வு ஜீவகா இவருக்கு தான் இன்னொரு பேர் சிதாபாசன்னு பேர் அகங்காரம்னு பேர் ஜீவகா ஜீவகனா சாதாரணமாக உயிர்னு மொழிபெயர்த்துடுவோம் இந்த இடத்துல ஜீவகான்னா சிதாபாசன் உயிர்னு சொன்னாலும் தப்பு இல்லை சிதாபாசன் இந்த சிதாபாசன்கிறது மறந்துடாதீங்க சிதாபா சித்துன்னா என்ன உணர்வு ஆபாசன்னா போலி போலி உணர்வுன்னு அர்த்தம் ஆபாசன்னா போலி உணர்வுன்னு அர்த்தம் நிழல் உணர்வுன்னு நான் சொல்கிறது அது இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்கிறேன் நிழல் உணர்வு நிழல் உணர்வு தான் என்னாகிறது புத்தியோடு சேர்ந்துண்டு சர்வம் அகம் ஞாத்வா அகங்கிறத விட அலங்கிறது நல்லது அலம்னா முற்றிலும் அனைத்தும் பண்ணுறது இந்த சிதாபாசந்தான் இதுதான் சம்சாரி இதுக்குத்தான் மோக்ஷம் வேணும்னு நினைக்கிறது ஏன்னா புத்தி ஜடம் புத்தி உடம்பு ஜடம் புத்தி ஜடம் ஆத்மா எந்த செயலும் செய்யாது ஆத்மா நிர்வீக்காரம் புத்தி ஜடம் ஜடமான புத்திக்கு ஞானம் வர முடியாது நிர்வீகாரமான ஆத்மா அறிதல்ங்கிற செயலை செய்ய முடியாது ஞான விவகாரமும் முடியாது அப்போ எதுக்குதான்ப்பா அப்படின்னு கேட்டால் அந்த புத்தியில் தெரிகிற நிழல் உணர்வுக்குத்தான் இது ஏற்படுகிறது சர்வம் ஜீவகா ஜீவகா அலம் ஞாத்வா அலம் அகம்னு ரெண்டு இருக்குது அனைத்தையும் தான் என்று நான் என்று அறிந்து அகம்னு போட்டா அலம்னு போட்டால் முழுமையாக முற்றிலும் அவற்றோடு தன்னை இணைத்து கொண்டு ஜீவன் அதன் அதனோடு தன்னை இணைத்துக்கொண்டு இணைத்துக்கொண்டு ஞாதா திரஷ்டா ஞாத்தான்னா அறிபவன் கர்த்தான்னா செய்பவன் த்ரஷ்டான்னா காண்பவன் என்று மயக்கமடைகிறான் நான் பார்த்தேன் யா நான் பார்த்தேன் அப்படிங்கிறான் நான் செஞ்சேன் நான் அறிஞ்சேன் நான் இத்தனை விஷயத்தை அறிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறான் அறிஞ்ச விஷயங்கள்லாம் இவனுக்கு ஏதாவது தெளிவை கொடுக்குறதாண்ணா இந்த ஆத்ம ஜியானம் ஒன்றை தவிர எந்த ஞானமும் தெளிவில்லாத ஞானம்னு கீதையில் கிருஷ்ணர் மற்ற ஞானல்லாம் அறியாமை கலந்திருக்கிற ஞானந்தான் இந்த ஞானம் ஒன்று தான் அறியாமை முற்றிலும் நீங்கிய ஞானம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இப்போ பாருங்கள் இந்த அனாட்டமி மெடிக்கல் சயின்ஸு ஃபிசிக்கல் பாடியை இன்னும் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்களான்னு முடிவில்லைங்கிறோம் ஏதோ புண்ணியத்தில் தான் எல்லா காரியமும் நடந்துட்டுருக்கு உண்மையிலேயே இந்த இந்த மெடிக்கல் சயின்ஸு அப்சல்யூட்டாக படித்து முடிச்சுட்டாங்கன்னா இன்னும் என்னத்துக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்கணும் பண்ணிகிட்டே போகிறாங்க ஏதா இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தில் அது சாஸ்திரமே சொல்லுகிறது அறிஞ்சது கால் அறியாதது முக்கால் பகுதின்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு மலையளவு உலகளவுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக இந்த ஆத்ம ஜியானம் ஒன்று தான் அஜ்ஞானமில்லாத மற்ற ஜானமெல்லாம் அஜானத்தோடு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஆத்ம ஜானம் ஒன்று தான் சாஸ்திரத்துலேயும் கூட ஆத்மாவை பற்றி சொல்லித்தர்ற சாஸ்திரத்துலேயும் இவ்வளவுதான் சொல்லலாம் ஆனால் ஆத்மாவை பற்றி கிடையாது ஆத்மாவினுடைய லக்ஷணம் கிளியர் ஆஹா ஞாதா திரஷ்டேதி முக்கியத்தி அதாவது வரையறைக்கு உட்படாத தன்னை வரையறைக்குட்பட்டவனாக வைத்து கொண்டு என்ன சொல்கிறான் எனக்கு இவ்வளவு தெரியும் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுன்னு கவலைப்படுறான் நீ எவ்வளோ தெரிஞ்சின்றாலும் அதுக்கப்புறமும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுன்னு கவலைப்படணுமே அப்பவும் கவலைப்படணுமே அப்பவும் கவலைப்படணுமே நீ எவ்வளோ படித்தாலும் அதுக்கப்புறமும் அறிதோறும் அறியாமை போலும்னார் திருவள்ளுவர் படிக்க படிக்க அறியாமல் வளர்ந்துட்டு தான் போக போகிறதே தவிர ஒருத்தனா படிக்காதவனுக்கு நிம்மதி என்ன அவனுக்கு படிக்கலை அவ்வளோதான் அவன்தான் பிரில்லியண்ட்டுன்னா எப்படி படித்தவனுக்கு தான் வந்து இன்னும் தெரிய இன்னும் தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்பவும் என்னென்னா ஒரு குறையோடு தான் இருக்குது அறிவு நிறைவாடாக இருக்குது இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாராவது சொல்கிறேன்னு சொல்ல முடியல ஆஹா சர்வம் ஞாத்தா திருஷ்டா இது முக்கியத்தி மயங்கி போகிறான் கவலை குழப்பம் ஒரே என்ன எப்போ பார்த்தாலும் காலம்பறை எழுந்துருந்து ராத்திரி படுக்க வரைக்கும் என்னென்னா என்னத்தையாவது பண்ணணும் எதையாவது படிக்கணும் என்னத்தையாவது செய்யணும் அப்படி செஞ்சுட்டுருக்கிறதுல என்னென்னா அது சரியாக செஞ்ச மாதிரியும் இல்லை ஒரே குற்ற உணர்ச்சி குழப்பம் நிம்மதியே இல்லை தன்னை ஒருத்தன் ஞாத்தாவாகவும் திருஷ்டாவாகவும் வச்சிருக்கிற வரைக்கும் தன்னை அறிபவனாகவும் செயல் புரிபவனாகவும் கருதுகின்றவனுக்கு சாந்தியே கிடையாது நான் அறிபவனும் இல்லை செயல் புரிபவனும் இல்லை நான் ஒரு நாளும் துன்பப்பட்டதும் இல்லை துன்பப்பட்டு கொண்டிருக்கவும் இல்லை துன்பப்படப்போவதும் இல்லை நேற்றை பற்றி இன்னைக்கு நினைச்சேன்னா இன்றைக்கி எனக்கு துக்கம் வந்தாலும் வந்துடும் நாளையை பற்றி நான் நினைக்க போகிறதில்ல நேத்தியை பற்றி இன்றைக்கி நினைக்க மாட்டேன் இன்றைக்கி இருக்கிறத எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயின்ட்டே இருப்பேன் அவ்வளோதான் நாளைக்கே பற்றி இப்போ கேள்வி கேட்க நாளையை பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன் ஏதோ திட்டம் பிளான் பண்ண பண்ணுவேன் ஆனால் அதுக்காக அதை பற்றியே நினச்சின்னு குழப்பின்ட்டுருக்க மாட்டேன் எவர் ரிலாக்ஸ்டு எப்போ நான் வந்து என்னது ரிலாக்ஸ்டாக தான் இருப்பேன் அதுதான் இங்கே விஷயம் அது இல்லாமல் என்ன பண்ணிக்கிறான் நான் ரொம்ப போட்டு தன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்ப்பா அனாவசியமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவன் மாத்திரம் இல்லை இவன் வந்து இவன் குழப்பம் முக்கியத்தீ மோகையத்தின்னா இவனும் குழப்பம் அடையிறான் மற்றவனையும் செய்யறான் தூய ஆத்மாவில் குழப்பத்துக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கிறார் ஆத்மாவையும் அனாத்மாவையும் உண்மையிலேயே இவன் வந்து சுதந்திரமானவன் இது எப்போவுமே பரதந்திரம் இந்த உடம்பு மனசு புத்தி இண்டிபெண்ட் டிப்பெண்ட் டிப்பெண்ட்டையும் இன்டிபெண்ட்டையும் போட்டு சேர்த்து குழப்பினா சுதந்திரத்தையும் பரதந்திரத்தையும் போட்டு குழப்பினா ஆகையினால இதை வேடிக்கை பார்க்கணும் நம்ம உடம்பு மனசு புத்தியை நம்மளே வேடிக்கை பார்க்கணும் அது என்ன முடியுமோ தர்மமாக அதை நடத்தணும் அதுக்கப்புறம் அதோட ரொம்ப ஒட்டி போய்கிட்டு அது அதனுடைய சாவை நம்முடைய சாவாக நினைக்கக்கூடாது அதனுடைய நோயை நம்முடைய நோயாக நினைக்கக்கூடாது அதனுடைய நல்ல குணத்தை நம்முடைய நல்ல குணமாக நினைக்கக்கூடாது அதனுடைய மோசமான குணத்தை நம்முடைய மோசமான குணமாக நினைக்கக்கூடாது இதுதான் பாடம் ஆதிசங்கரர் தகுதியுள்ளவர்களுக்கு ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கிறேன் என்று பிரதிஜை செய்து கொண்டு ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மா எந்த செயலும் இல்லாதது அறிவது என்கிற செயலும் இல்லாததுன்னு கடைசியாக பார்த்தோம் கடைசி வகுப்பில் பார்த்தோம் அறிவது என்கிற செயலும் ஆத்மாவைச் சேர்ந்ததல்ல அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது கடைசியாக பார்த்த இருபத்தி ஆறாம் ஸ்லோகம் ஆத்மனா விக்ரியா நாஸ்தி ஆத்மாவுக்கு செயலில்லை இல்லை புத்தேகே போதா ந ஜாத்விதி புத்திக்கு சுயமாக போதம் கிடையாது ஆனால் புத்திக்கு ஒரு சக்தி இருக்குது என்ன சக்தினா ஆத்மாவினுடைய உணர்வு அம்சத்தை எரவல் வாங்கிக்கிற ஒரு சக்தி இருக்குது புத்திக்கு ஆத்மாவினுடைய உணர்வு அம்சத்தை உணர்வு உணர்வு அம்சம்னு சொல்லக்கூட உணர்வே வடிவாகிய ஆத்மாவினுடைய நிழலை பெறும் வாய்ப்பு இருக்கிறது நிழலை பெறதினால புத்தி ஆக்டிவாக இருக்குது ஆக புத்தி ஆத்மாவினுடைய நிழலை பெறுவதனால் என்ன பண்ணுகிறதுன்னு அதுக்கு பேர் தான் அந்த நிழலுக்கு பேர் தான் ஜீவன் பேர் பேர் ஜீவன் பேர் அகங்காரம்னா வழக்கமாக சொல்கிற அகங்காரம் கர்வத்துக்கு அர்த்தம் இல்லை நான்குற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த இன்டிவிஜுவாலிட்டி அதனால தான் வருகிறது அப்போ என்ன பண்ணுகிறான் ஜீவன் வந்து தன்னை நிஜ உணர்வை உணராம நிழல் உணர்வாக தன்னை அறியாமையால் கருதி தன்னை செயல் என்றும் காண் பார்ப்பவன் என்றும் தன்னை தவறாக நினைத்து கொள்ளுகிறான் ஆத்மா தன்னை வரையறைக்குட்பட்ட உடலிலே வாழ்கின்றவனாக நினைத்து கொள்கிறது உண்மையில் வரையறைக்குட்படாத நிறைவான பொருளாக நான் இருந்த அறியாமையினால் என்னை நான் வரையறைக்குட்பட்ட உடலிலே இருப்பது போல கருதி கொள்கிறேன் கர்த்தா திரஷ்டா இது முக்கிய தி நான் பார்த்தேன் நான் அதை செய்கிறேன் இன்னொரு புஸ்தத்தில் ஞாதா திரஷ்டேதி முக்கியத்தி ஞாத்தா திரஷ்டேதி முக்கியத்திங்கிறது அது சரி அது ஒரு பாடம் ஆக நான் அறிகின்றவன் செயல் புரிகின்றவன் சிந்திக்கின்றவன் அப்படின்னெல்லாம் தன்னை மயக்கிக்கிறான்னு அர்த்தம் முக்கியத்தி மயக்கிக்கிறான் இல்லை மயங்குகிறான் உண்மையிலேயே அகர்த்தா அக்ஞா அறிபவனும் கிடையாது புத்தியோடு சேர்ந்தத்தினால்தான் ஆத்மாவுக்கு அரிபவன்கிற ஒரு ஸ்டேட்டஸே வருது உண்மையில் ஆத்மாவுக்கு அறிபவன் என்பதும் இல்லை ஆத்மா அறியப்படு பொருளும் இல்லை ஆத்மா அறிபவனும் இல்லை அரிபவன் அரிபடு பொருள் இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தூய அறிவு வடிவம் ஆத்மஸ்வம்